கண்ணியமான சங்கையான சகோதர்களே பெரியார்களே நண்பர்களே சுராயாசினுடைய பதிமூணாவது ஆயத்து தொடக்கம் முப்பத்தி இரண்டாவது ஆயத்து வரைக்கும் அல்லா சுபான ஒரு சம்பவத்தை இங்கெடுத்து சொல்லுகிறான் இது ஒரு கிராமம் ஒரு வில்லேஜ் அந்த ஊர் மக்களுடைய சம்பவத்தை அல்லா உதாரணமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறான் நீங்கள் இதாக்கொள்ளுங்கள் என்பதாக மக்களை வழிகாட்டுறதுக்கு கையாண்ட முறைகள்ல ஒன்றுதான் உதாரணம் சொல்றது அவங்களை பாருங்க இவங்களை பாருங்க அந்த ஊரை பாருங்க இந்த கிரானத்தை பாருங்க என்ன செய்வார் என்றால் உதாரணம் சொல்லுவான் அதனாலதான் நாங்கள் சொல்றோம் எங்களுக்கு முண்டி உள்ளவங்களுடைய சரத்திரங்களை படிக்கும் சம்பவங்களை படிக்கும் பத்தி சொல்றான் ஆதிமலை அல்லாவுக்கு மாறு செய்தார்கள் அவங்க விரும்பி செய்யல அல்லா நடத்தாக்கினான் இபிலிசும் அல்லாவுக்கும் மாறு செய்தான் அங்கிருந்து முதலாவது செஞ்ச வேல் என்ன முந்தின சம்பவங்கள் எல்லாம் சொல்ற பழைய காலத்தில் உள்ளவைகளை வச்சு நாங்க எப்பயுமே பாடம் பிடிச்சோம் நடந்துச்சதுக்கு என்ன காரணம் எப்போ சொல் இப்படி ராசி ஆனா ஒவ்வொருத்தரும் தண்ட வாழ்க்கையில பலச பார்க்கணும் படிக்கணும் இந்தியாவில் முஸ்லீம்கள் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாம் அப்படிப்பட்ட காலத்தில் இந்தியாவில் முஸ்லீம்கள் சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகள் ஆட்சி ஒன்பது வருஷம் எப்படி எங்களுக்கு பள்ளியில் தொலைலா போட்டி சொல்லி தொழுதன் பள்ளியில் நீங்க காசி கட்டிட்டு வாங்க பள்ளி உள்ளே உங்களுக்கு தொலைலா இதே நடந்துச்சு இந்த நாட்டில் நாங்க ஆயிரச்சம் வருஷம் இவ்வளோ கண்ணியமா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா மதிக்கப்படக்கூடிய சமூகமாக இந்த நாட்டில் எங்களுக்கு தேவையான எல்லா வகையான பேர் எல்லா வகையான சலுகைகளையும் எங்களுக்கு தந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டில் நாங்கள் நல்ல ஒரு எஸ்டிஷான சொசைட்டியாக சமூகமாக நாங்கள் வாழ்ந்து இருக்கிறோம் இப்ப இந்த ப்ராப்ளம் ஏன் எங்களுக்கு வந்திருக்கு பின்னுக்கு இருக்கிற காரணங்கள் என்னேன் உலகத்தில் இருக்கிற ஆகப்பெரிய ஹேபிட் என்ன சொன்னால் முஸ்லீம்களை ஏதாவது கொச்சப்படுத்தியலும் அதுக்கு எல்லாரும் ஆயத்தம் அதுக்கு நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க என்ன பிரைஸ் நோபல் பிரைஸ் கொடுப்பாங்க சொல்லி போட்டுறாங்கன்னா நாங்க விரும்புகிறோம் இப்படிப்பட்ட முஸ்லீம் பெண்கள் உலகத்துக்கு வரணும் அப்ப உலகத்தில் நல்லாச்சு போங்க இந்த இழிவு ஏன் எங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை நாங்க எல்லாரும் உலகத்தில் மக்கள் ஒரு கை வச்சு இன்னைக்கு மார்னிங் இருந்து இது வரைக்கும் அவசர முறை என்ன மௌத்த பத்தி ஞாபகம் இருக்குது எனக்கு இப்ப மவுத்து வந்த மவுத்துக்கு ஆயத்தமா நான் ரெடியா எத்தனையோ பேருடைய மையத்து செய்தி கேள்விப்படுறோம் என்னடா ஞாபகம் பெரும்பான்மையான கூட்டம் மௌத்துக்குப் பிறகுள்ள வாழ்க்கையை மறந்து இந்த உலகம் இந்த உலகம் பிசினஸ் பத்தி பத்தி எஜுகேஷனை பத்தி பத்தி இது ஒரு சைட் இன்னும் உலகத்தே மறந்து ஆகி மட்டும் பேச்சு அதுவும் தவறு அதுவும் தவறு இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ரெண்டு வேலைக்குது உலகத்திலே கந்தியமா உலகத்தில் ஒரு சொல்ற சொ ஜர்கள்ோம்யூமன் ரிந்து நீங்க கபருக்கு போறது போல மவுத்துக்கு ஆயத்தமா எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க எனக்கு மனைவி இருக்கிறாங்க என்ன பௌத்துக்கு பிறகு என் மனைவிகளும் கண்ணியமாக வாழணும் அந்த கிராமவாசிகளை நீங்க உதாரணமாக சொல்லுங்க அவர்களுக்கு உவமான விட்டு காட்டுங்கள் பார்ப்போம் அந்த ஊருக்கு அல்லாஹுடைய ரசூல்மார்கள் வந்தார்கள் நபிமார்கள் தூதர்கள் வந்தார்கள் ஆரம்பத்தில் நாங்கள் அவர்களின் பக்கம் ரெண்டு பேர் அனுப்பினோம் ரெண்டு பேர் வந்தாங்க ரசூல் அந்த ஊருக்கு ரெண்டு ரசூல் வந்து ரெண்டு இறை வந்து அல்லாஹின் பக்கமாக தானத்து கொடுத்தார்கள் அல்லாஹ் ஒருவன் அல்லாஹ் ஒருவன் அவனைத்தான் வணங்க வேண்டும் அவன் தான் எங்களுடைய எங்களை நிர்வகிக்கிறவன் அவன் கையில தான் சர்வதிகாரம் இருக்கிறது அவன் நாடியதே செய்யக்கூடியவன் அவனுக்கு எதுவும் கஷ்டமான விஷயம் அல்ல இப்படிப்பட்ட தாவத் இப்படிப்பட்ட ஒரு மெசேஜ அந்த நம்பிமார்கள் பாஸ் பண்ண அந்த எல்லாரும் சேர்ந்து அந்த ரெண்டு பேரையும் பொய்படுத்த பொய் படுத்த சொல்றான் மூணாவது ஒரு ஆளை கொண்டும் அந்த ரெண்டு பேரையும் நாங்கள் உறுதிப்படுத்தினோம் இல்ல சொல்றது சரி இன்னொரு மூணாவதும் சேர்ந்து சொன்னாங்க முரசலூன் நாங்கள் உங்களின் பக்கம் அனுப்பப்பட்டிருக்கிறோம் நாங்கள் ரசூல் மாறுகள் நாங்க வந்திருக்கிறோம் எங்களை உங்களது பக்கம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மூணு பேரும் சேர்ந்து என்ன நீங்க வித்தியாசமா பேசுறீங்க நீங்களும் எங்களை போல மறந்து என்ன வித்தியாசமா கிடைக்கிறீங்க என்ன வித்தியாசமா பேசுறீங்க அல்ல உங்களையே அனுப்பிக்கலாம் தானே நீங்களா வரோனும் வேற ஆமா அன்சர் நாங்க அறிய அல்லா உங்களுக்கு எந்த இறைநூலையும் வேத நூற்களையும் அல்ல இறக்கமும் உங்கள்கிட்ட கையில் எந்த கித்தாபும் இல்ல எந்த இறைநூற்கும் இல்ல எந்த வேதமும் இல்லை நீங்க சும்மா சொல்றீங்க அல்லாத ரப்பா ஏற்றுக்கொங்க சொல்லி நீங்கள் போல சாதாரண மனிதர்கள் தான் நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்ல நீங்க ரெண்டு பேர் முந்தி போய் சொன்னீங்க இப்ப நீங்க மூணு பேரும் சேர்ந்து நீங்கள் சொல்லக்கூடியவர்களாகவே அன்றி இல்லை நீங்க சொல்றீங்க நடிமார்கள கூட உலகம் பொய்காரன் உண்மை சொல்லக்கூடியவர்கள் அல்லா சொல்றான் உண்மை சொல்லக்கூடியவங்க சமூகம் சொன்னது இல்ல பொய் சொல்லக்கூடியவங்க உண்மையை சொன்னா மக்கள் பொய்கார என்று சொல்லுவாங்க அந்த மூணு பேர் சொன்னோ எங்களை அனுப்பின எங்களுடைய அல்லாவுக்கு தெரியும் நாங்க யார் என்று சொல்லி நாங்க உங்களின் பக்கம் நபியாக ரசூலாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க ரச வந்து இருக்கிறோம் எங்க பொறுப்பு இந்தியும் நிச்சயமாக நாங்கள் இலைக்கும் உங்களின் பக்கம் சலூன் திடனாக நாங்கள் உங்களை மக்கள் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு ஹிதாயத்தை தாரதல் எங்கடவே இல்ல யார் சொல்றாங்க உங்களின் பக்கமாக எ அனுப்பி இருக்கிறான் எத்திவைப்பதை தவிர வேறொன்றும் இல்லை கிளியரா மெசேஜ பாஸ் பண்றோம் உங்களுக்கு செய்திய சொல்றதுதான் எங்களுடைய கடமை நீங்க ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது அதை நிராகரிக்கிறது அதை திரட்டி அடிக்கிறது அதுல கைகால் வைக்கிறது அதுல என்ன செய்வது சொல்லப்பட்ட செய்திய கூட்டாம குறைக்காம டிலிட் பண்ணாமஸ் போற வேலை மக்கள் ஒரு குத்தவாளி மெசேஜ் பார்ப்போம் இருக்கிறோம் இந்த நாட்டில் எத்தனை நன்முஸ்லிம் இஸ்லாத்துக்கு இருக்கிறது அல்ல இதும் வாசிப்பாரு எந்த அளவுக்கு ஒரு காலத்தில் ஒரு நபிக்கு அல்லா சொல்லிட்டான் இந்த சமூகத்தை நான் அழிக்க போறேன் சொல்லி அழிவு அந்த சமூகத்துக்கு நிச்சயமாக இந்த சமூகத்தை அழிக்கிறது தான் இவங்களை பிறகும் நவி தாவத்து ஒரு சமூகம் அவர்கள் அழிக்க போறதை அவருடைய அழிவு நிச்சயம் ஆகிட்டு இப்ப அந்த ஊருக்கு அனுப்பப்பட்ட நவி தாவத்து மக்கள்கிட்ட போய் சொல்றார் அல்லா அவர் இந்த பிரச்சாரத்தை செய்யும் நீங்க போறான் இப்ப என்ன பிரயோசனம் நீங்க இப்ப வைத்து மெசேஜ பாஸ் பண்ண பிரயோஜனம் சொன்னாங்க செய்திய நான் கன்வே மெசேஜ பாஸ் பண்ணிட்டேன் அழி உணுக்கி அம்மன் பிரச்சினையில் எனக்கு என்ன வேலைன்னா நான் எனக்கு என்ன நான் மக்களுக்கு நலவு வாக்க வந்தவன் இந்த உலகத்தில் இந்த நாட்டில் உலகத்தில் முஸ்லீம்கள் கண்ணியமாக சங்கையாக நாங்கள் வாழணும் அல்ல சம்பவத்தை படிச்சவா நான் சும்மா பிளாக் ஆக்குறதுக்கு சம்பவத்தை படிச்சவன கொஞ்சம் பாட்டு கேட்டுக்கொண்டு தூங்குறவங்க பயம் கேட்டு தூங்குறாங்க என்ன விஷயம் வந்து ஒரு மாணம் பயிர் முந்தி முந்தி போன இங்க ஒரு மியூசிக்கல் கடைக்கு பயன் சீடி வாங்கறது படிச்சா இந்த சம்பவம் மற்றவன் வாழ்க்கைக்கு எப்படி அப்ளை ஆகிறது பார்க்கவா பெஸ்ட்ல மரணப்படுக்கையில படுத்துக்கொண்டும் இருபத்தி மூணு வருஷ கால வாழ்க்கையினுடைய ஹிஸ்டரிய தாய்ல பட்ட கஷ்டத்தை போல கஷ்டம் படையில் சொன்னாங்க சில கட்டங்கள்ல மக்கள் எல்லாம் மறந்துடுவாங்க சில முக்கியமான இன்சிடண்ட் மறக்க மாட்டாங்க தாய்ல கொடுத்த அந்த மக்கள் கொடுத்த டோர் பல வகையான டோர்ச்சர் மென்டலி கொடுத்தாங்க பிசிக்கலி கொடுத்தாங்க அவங்க இருந்த பேக் இருந்த கட்டம் அப்படி தாய்வுக்கு போறதுக்கு ரெண்டு காரணத்தினாலதான் போனாங்க ஒரு காரணம் மக்காவுல சிலதாசலம் இதுக்கு பிறகு மக்காது பிறகு மக்கா செய்யாது முதன் ரெண்டாவது நுபத்து கடைசி பத்தாவது ஆண்டில் தான் போனா அதே வருஷத்தில் வீட்டுக்குள்ள பாதுகாவலராக இருந்த வெளியில பாதுகாவலர் மக்காவது யாருமே சப்போர்ட் இல்ல என்று நான் நான் மலை வரவேற்பாங்க போறதுக்குள்ளி போய்த்திடுவோம் இறங்குவோம் மூணு மலை ஏறி இறங்குவது யாரும் இல்ல ஒரு மெசேஜை கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த மெசேஜை மூணு வகையான சந்த கிடைச்சி நபி அனுப்புறத்துக்கு நீங்க சொல்றது போல நபியாக இருந்தா நான் உங்களுடைய பேசி அல்லாடையா வெளியே வராங்க அவங்க உடல் அவங்க சின்ன பிள்ளைகளை போட்டு கல்லடி இப்படிப்பட்ட ஒரு வாராங்க வராங்களுக்கு சொந்தமான மலக்கும் சொல்லுங்க அனுமதி கொடுங்க இந்த மக்கள் அப்படியே நெசிக்கிடவா மக்களை நெசிக்கிங் திங்கிங் லைஃப்ல பாசிட்டிவா யோசிக்கணும் எங்க யோசிக்கிறாங்க பாசிட்டிவ் திங்கிங் நாங்க என்ன தாவத்தில் சொல்லித்தி பாத்தம் பிசிக்கலி டோர் அப்படி டோர் அவங்க எல்லாத்திலுமே நோ எனி ஹோப் ஹோப் இல்ல அப்படிப்பட்ட சந்தர்ப்பில தான் இந்த மனக்கு வந்து சொல்றாரு அழைச்சிடுவோம் அழுத்த சிங்கின என்ன தெரியுமா சொன்னாங்க ஒரு வார்த்தை இவங்க இஸ்லா தேத்துக்கொள்ள இல்லாட்டையும் நான் ஆசைப்படுறேன் இவங்க பரம்பரைகள்ல இஸ்லா தேற்றுக் கொள்ளக்கூடிய மக்கள் பொறப்பாங்க எ வராத வரையில் நாங்கள் நவீனு உண்மைத்தாக இருக்க தகுதி இல்லை காரணம் நாங்க அவருக்கு மெசேஜ் எத்தி வைக்கல இரண்டாவது அவர் மெசேஜ் சரியா புரிஞ்சுக்கொள்ள ஆசைப்படுறோம் அவருடைய வாயாலே இஸ்லாம் வெளியாகணும் போன்க்கு போனது அப்ப சொல்லிக்கலாம் இதும் இளமாக்க சொல்றாங்க அவங்களுக்கு மத்தியில் அவங்க இந்தியா வரைக்கும் இஸ்லாத்தும் இந்த ஏசியாவில் முஸ்லீம்கள் வாழ்றதுக்கு அவர் காரணம் என்று சொல்லி யாரு முகமது முகமது பேர் பாசிட்டிவ் திங்கிங் அழிச்சு அல்ல உருவாக்குற சமூகம் ஒவ்வொரு தொலகை பதவக்கூடாது மக்களுக்கு நேர்வழியை குழந்தைகளுக்கு நினைக்கிறேன் வாக்கள் கபூலாக வாக்கள் கபூலா எச்சனையோ படித்த மக்கள் நாலாந்த வந்து கொண்டிருக்கிறாங்க என்ன செய்ய எங்க கையில மீடியா இல்லை எங்க கையில ஒன்றுமில்லதே வெளியாக்குறதுக்கு யார் யாருடைய குழந்தைகள் பிள்ளைகள் இஸ்லாத்துக்குள்ள வாழாங்க இஸ்லாத்த படிக்கிறாங்க அதனால யார் வச்சுக்கோங்க பாசிட்டிவ் திங்கிங் பாசிட்டிவ் திங்கிங் ஒரு ஆளின் எழுதுதார் சொல்றாரு உதாரணம் சொல்றாரு <laughs> என்ன கையை தூக்கிட்டாங்க ரொப்பி அல்லா என்னோட இருக்கிறான் தண்ணீர் அடிபட்டு போட்டு அல்லா என்னோட இருக்கிறான் எல்லாம் முடிச்சு இப்ப மீடியாவும் இல்ல இப்ப வெப்பன்ஸும் இல்ல இப்ப ஆமியும் வாழ்க்கையில் வாழ்க்கையில் உள்ள ஒரே ஒரு வெற்றி அல்லா சொன்னதை தவிர வேறொண்டுமே அப்ப வர இந்த நேரம் நான் என்ன செய்யும் இப்போ உங்களோட கையில் உள்ள அசாவால் அப்படிங்க தண்ணி இல்லை எங்க அடிச்ச தண்ணி இல்லையா தவறுதான் சொல்றானோ இது இன்னைக்கு தெரிஞ்ச அவன் தலையில் அடித்த நல்லா இருக்கும் யாரு தலையில நல்லா மாறி சொல்லிட்டாரோ கொண்டு வந்தவர் மிஸ் பண்ணிட்டாலும் அடிங்க மூசன் தானே அவரை கிராஸ் பண்ணி கடைசி ஆள் அங்க வந்து சேர்ந்துட்டாரு தண்ணி சேர்ந்து கொள்ளி சேருது அவர் நடந்து போனிய சேர்க்கிறதுக்கு கடலை நீங்க அப்படியே விட்டுட்டு போங்க செய்யோ இந்த ஆயத்தோதக்குள்ள சம்பவம் வரும் ஒரு ஹம்பந்தோட்டைய சகோதரர் சொன்னாரு சுனாமி வந்த கடல் வத்திச்சுதான் கடல் என்ன கன்சர்ன்க்கள கன் ஓடி போறாங்க கடைகளுக்கு எது வாங்கறதுக்கு கம்பு வாங்குறதுக்கு என்ன பிடிச்சதுக்கு மீன் பிடிச்சவல்ல தானி பிடிச்சதுக்கு வந்து நீங்க நடுவு கே தாத்தல்ல தன் இதுவரைக்கும் தாண்டி பேச எடுவிப்பான் குரான் அந்த கட்டத்தில் அவனை என்ன ஏற்றுக்கொள்ள வச்சு தான் பாக்கிறேன் அவன் அப்ப வல்லான்னு சொல்லல்ல ஏன்னா ரொம்ப பேச வச்சான் அல்லா பிடிச்ச நாடினா தப்பே லாது ஓடேலாது வாழ்க்கையில வெற்றி இருக்கு என்ன சொல்ற அதுக்கு நான் செலன் சம்பவத்தை சொல்றது அல்லாவுடைய கட்டளைகளை எப்படி கழுத்தில் கத்திய வைச்சது சரியா பிள்ளையா நான் எப்படி சொல்றது யாரையும் திருத்திப்படுத்த போகவான் ஒரு அல்லாவை மட்டும் திருத்தி படுத்த போது யாருக்கும் பயப்படவாணும் உங்களுடைய உள்ளத்துக்கு நீங்க பயப்படுங்க நான் நான் நான் ஒவ்வொரு எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் பெண்களுடைய ஒரு அறமான உணவு எனக்கு தெரியும் இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது நான் முஸ்லிம் இருந்தால் நாங்கள் அஹ் கில் அதனால வாழ்க்கையில் எங்களிட வேலை இந்த நாட்டில் எட்டு வீதம் பத்து வீதம் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வேலை மாட்டு மதத்தவர்களை இஸ்லாத்துக்கு இருக்கிற நாங்க வரவேற்போம் அதுவே விஷயம் அவளுக்கு மெசேஜ மட்டும் பாஸ் பண்ணுவோம் இப்ப நல்ல சந்தர்ப்பம் இப்ப டவுட் அவங்களுக்கு இருக்குது அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு முந்தி சும்மா கொடுக்கல தானே வந்து சும்பகம் வாசிப்பாரு இந்த அக்டோபர் மாசம் இலங்கையில நான் நினைக்கிற இது டிக்ளை பண்ணப்பட்ட மாதம் எதுக்கு சொல்லோபர் வந்துட்டு மந்த் நேற்று உண்மையும் அதுல பொய்யும் இருக்குது நாட்டில் ஆக கூட ரிசைட் பண்ற சொசை ரீட் பண்ற சொசை யாரு இந்த நாட்டில் சொசைட்டி யாரு யாருங்க தமிழ் யாரு இந்த நாட்டில் அவங்க எழுதிக்கிறாங்க இந்த நாட்டில் சொசைட்டி முஸ்லீங்களா ஆனா ஆனா அதை ஒரே மொழி லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் அரண்மத்து யாராவது அனுப்பியும் கூட பிள்ளைகள் அவர் கிளாஸுக்கு டியூஷன் கிளாஸுக்கு என்ன மகன் இங்கிலீஷ் வாசிக்கணும் நல்லா வாசிப்பார் ஆனா விளங்க மாட்டார் தேவைசிக்க தேவையில்ல வாப்பா விளங்கினா போதும் சிங்கா விளங்குமானா இங்கிலீஷ் நல்லா விளங்கும் பயர் நல்லா பேசினா விளங்கும் பாடும் நல்லா பேசுவாங்க நிலத்து தெரியா குரான் மட்டுமே செய்யும் வாசிக்கிறோம் அப்புறம் எி வைக்கிறது முயற்சி செய்ய வார செய்திகளை போட்டு தேவையில்லாம அவர் பேசினது நான் நினைக்கிறேன் என்ன மனு சொல்றதுக்கு நேத்தரா மட்டும் கவர் பண்ணினேன் வாட்ஸ்அப்ல மட்டும் இருபது ரெண்டு மணிக்கு கொஞ்சம் தூக்கம் வராதுக்கு கடிச்சோம் தெரியாத செல் கனிமையிலிருந்த என்ன செய்வான் கையில் ஒன்லைனே இதையும் தந்து இதே வெற்றி எல்லாரும் தூக்கம் ஊட்டல அவளுக்கு தூக்கம் வருதில்லை ரெண்டே காலுக்கு என்ன அமைச்சு வைக்க என்ன அமைப்படும் நல்லது பார்த்து கெட்டது பார்த்து பார்த்தேன் சொன்ன ஒரு கத அவர் சொல்றாரு இந்த உலகத்துடைய சோசியல் மீடியாவுடைய குரோத் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எங்க அடுத்த ஜெனரேஷன் இந்த சோசியல் மீடியாவால் இல்லாமல் போய்விடும் சொல்றாரு same thing எி வைக்கிறதா சொன்னாங்க அந்த மக்கள் சொன்னாங்க வந்த பிறக இந்த ஊர்ல செழிப்பு இல்லாமல் போய்விட்டது பிடிச்சாக்கல் பிடிச்சாக்கள் உங்களுக்கு பிறகு இந்த ஊரில் உள்ள பறக்கத்தெல்லாம் விடுபட்டு போய்விட்டது இப்ப ஒன்றுமே சரிவரது இல்ல இன்ன தப்பை இயரிகம் தப்பை சொன்னா நீங்க சாபத்துக்குரியவங்க அபசகுன உடையவங்க நீங்க வந்ததுக்கு போற இந்த ஊர்ல பிரச்சின நீங்க பிறகு இன்னும் பறக்கத்தில் போய்விட்டது என்று சொல்லி அவர்கள் அந்த மக்களை பார்த்து நித்திக்க ஆரம்பித்த பிறகுத்தான் அப்பா இங்க அபசகனம் முசீபத்து பிரச்சின கருத்திரியம் என்ன சொல்லுவோமே இது மாதிரிக்கும் நாங்கள் உங்களை நாங்க பார்க்கிறோம் உங்களோட வருகை நீங்க பறக்கத்துகள் இல்லாமல் போய்விட்டது நிச்சயமாக நாங்கள் உங்களை துருசகுனமாகவே காணுகிறோம் அதாவது நீங்க இருக்கிற ஒரு முசீபத்து நீங்க அவரை நல்லாக்கல் அல்ல சொன்னாங்க வார்த்தைகளை இந்த தாவத்தை இந்த பிரச்சாரத்தை நீங்களுக்கு உங்களை நோவினை தரக்கூடிய வேதனைகள் அதாபுகள் வந்து சேர்ந்து விடும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை கொள்ளுவோம் பேசினா கல்லால் அடி வாங்குவீங்க மக்களுடைய வாயால் மக்கள் திட்டுவாங்க மக்கள் உங்களை சபிப்பாங்க விலகிக் கொள்ளாவிடும் உங்களை திட்டமாக நாம் கல் எரிந்து கொள்ளும் உங்களுக்கு நாங்கள் கல்லால் எறிவோம் அன்றியும் இருந்து துன்புறுத்தும் வேதனையும் உங்களை பிடித்துக் கொள்ளும் செய்வோம் வேதனை செய்வோம் அதாவது செய்வோம் அந்த கெட்ட அமல்கள் நாங்கள் அல்ல செஞ்சு கொண்ட மோசமான அமல்கள் தான் உங்களுக்கு சாபமாக இருக்கிறது உங்களுக்கு முசீபத்தாக இருக்கிறது நீங்க வாங்க உங்களுடைய துருசகனம் உங்களுடனே தான் இருக்கிறது எங்கள் மூலம் அல்லாஹை பற்றி நீங்கள் நாங்கள் அவங்களுக்கு சொன்னாங்க உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற முசீபத் உங்களால தான் இப்படியாக இந்த கன்வெகேஷன் போய்கொண்டே இருக்கு தொடர்ச்சியாக போய்கொண்டே இருக்குது எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அதுக்கு அல்லா சொல்றான் என்ன நடந்துச்சு அடிப்படூமே பாஸ் பண்ணுங்களுக்கு சொல்லி கொடுங்க ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில கர்சன காட்டு தெரியுமா நான் நல்லத சொல்லும் தாவத்தை கொடுக்கிறதுக்கு முடிப்பட்டம் கிடைச்ச உடனே செஞ்ச முதலாவது வேலை முதலாவது போயிட்டு சொல்ல இல்லை எல்லாருக்கும் ஒரு விருந்து கொடுத்தாடு சாப்பாட்டை கொடுத்த சொன்னாங்க உங்களுக்கு அப்பதான் அமூல கேட்டா தாட்டம் உங்க வீட்டுல சாப்பாட்ட கொடுத்து அவனுக்கு நீங்க இரக்கமாக நாலு வார்த்தையை சொன்னா அதை யாரும் கேட்டுக்கொள்வாங்க அவனுக்கு ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணணும் ஒருத்தர் தவறு செய்யவு செஞ்சு சொல்றேன் அவனோட கூட்டாளி ஒருத்தர் தவறு செய் முதலாவது அவருடைய சேருந்தோ அவருடைய சேர்ந்து நீங்களும் அங்கே பயங்கரமான காலம் கண்ட யாரே நம்பி அனுப்பி நீக்குதான் சகோதரர் ஒரு வீட்டுக்கு போய் வார அந்த வீட்டு சொந்தக்கார ஹஸ்பண்ட் வந்துட்டு வியாபாரத்துக்கு போய் வெளிநாட்டுக்கு போறாரு மனிதன் தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பம் சூழல் மனிதன தவறுக்குள்ளே யாரும் குத்தவாளி அல்ல யாரு தவறு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் சொன்னது அக்கறிமே மசுவாகு இவருடைய இவருடைய தருவாரு இவரை மேல வாங்கலும் என்று சொல்லித்தான் கொடுத்தாரு ஆனால் அவளை பாவியாக மாத்தி விட்டதுக்கு ஒரே போறீங்க சம்பாதிக்கிறதுக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க நயவஞ்சகர்கள் உங்களோட மறைவ அவங்க ஒரு சந்தர்ப்பமாக பார்த்துக் இது நான் இல்லை சமூகத்தில் உங்களோடு இருந்து கொண்டு சொல்றேன் இதுல மனித நன்றத்தில் விதிவிலக்கு கிடையாது விதிவிலக்கு கிடையாது அப்பாட்சி பெண்ணாட்சி தெரியுமா வெளிநாட்டுக்கு போறாரு அப்ப இந்த செய்தி எப்படியோ வெளியே வந்துட்டு பள்ளி வாசலுக்கு போயிட்டு வாராரு அங்க போயிட்டு இல்லம் குடிக்கிறார்கு கேள்விப்பட்டோம் எனவே இது அவ்வளவு அழகான விஷயம் அல்ல இத்பாட்டோனம் இது சரியில்லைன்னு சொல்லி பள்ளியில கொஞ்ச பேர் உட்கார்ந்து பேசுறாங்க அப்ப சொன்னாங்க பள்ளியில பேசி இவர் அனுப்புவோம் இவர் புத்துசூட்டு வரத்தே பள்ளி அனுப்பினரும் ஒரு கொஞ்சம் வாட்டசாத்தமான கொஞ்சம் வசீகரமான கொஞ்சம் விஷயம் உள்ள அப்படித்தான் அனுப்புறா அவர் அனுப்புவாங்க அவர் அங்க போயிட்டு உட்கார்ந்தா அந்த மனசி வலமையை பொலத்திலி பின்னுக்கு இருந்து வாங்க உட்காரங்க என்ன செய்து டீ குடிப்போமா பிரசன்ல குடிப்போமே குடிச்சாரு நான் ஒரு விஷயமா வந்தேன் கொஞ்சம் பள்ளியில பேசி பட்டுச்சு என்ன விஷயம் அழகில் மாப்பிள்ளைக்கறேன் பட்டா சரியா கிச்சனாவாக சொல்லி யாரு சொல்ல இவரு சொல்ல அந்த மனசி திரைக்கு பின்னுக்கு பாஞ்சி முன்னுக்கு வந்துட்டான் முன்னுக்கு வந்து இவரு ரெண்டு கையை பிடிச்சு நெஞ்சோடே வச்சு அல்லாவுக்காக வேண்டி யார்கிட்டே சொல்லவானம் என்று சொல்லி அவரை கட்டிபிடிச்சா அவர் பாவத்தாலியா மாறிட்டாரு இதனால தான் சொன்ன நல்லா சுபானோத்தாலா இன்ன கைத குன்ன காண அவ் பெண்களுடைய சூழ்ச்சி ரொம்ப காரமானது உலகத்தில் அல்லா எதையும் படைச்சிட்டு சொல்ல இல்லை பி சொல்லியா உலகத்தில் எதை படைச்சிட்டு தண்ணியை படைச்சிட்டு நெருப்ப படைச்சுட்டு இரும்பு படைச்சிட்டு மலக்குமான படைச்சிட்டு நரகத்தை படைச்சிட்டு சொல்ல வெங்கடத்தில் சொல்லுவாங்க ரொம்ப கவனம் நீங்க எல்லாம் யூசுலேசலாமதிரி இல்லை நீங்க எல்லாம் மாட்டிக்கொள்வீங்க கொஞ்சம் விலகி நடந்துகோங்க வாங்களை கொண்டுமார்களுடைய தாவத் என்றும் எப்படி கடைசிக்கு அந்த மனுஷன் ஓடி வாராறு ஹசரத் ஒரு என்னால நான் நான் என்ன அவருக்கு நான் செஞ்சது தவறு இந்த உணர்வு தவறு இந்த ரிலேஷன் அவருக்குறாரு ஊருக்கே கடைசி கூலி கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாய் வாழ்க்கையில் ஞாபகம் சமூகத்தில பெரிய மாற்றங்கள் வரும் படிச்ச கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு மிச்சம் அமல் செய்வோம் இம்ப்ளிமெண்டே வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் அல்ல சுகா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவான ஒவ்வொரு என்ன செய்யோ ஒருத்தருக்கு அட்வைஸ் என்ன செய்யோ ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணணும் ஒரு மகான் இப்படி செய்யவான இது சரியில்லை போவார் இந்த பள்ளிக்கு வந்து நீங்கள் அட்வான்ஸ் ஒரு லட்சம் ரூபாய் காசு பள்ளியை முதலாவது நாளை என்ன அட்வைஸ் பண்ண பள்ளி அப்படித்தான் பாப்பா நீங்க அட்வான்ஸ் பண்ணுங்க மனிதனை பற்றி உள்ள கவலை மக்களை பற்றி உள்ள கவலை அந்தமணி ராவல் செஞ்சு மனுஷன் அல்ல நாய் பட்டா ஏழு முறை கழுகோட அந்த நாய் எந்த நாயை வீட்டுக்குள்ள கட்டினார் வரமாட்டாள் அந்த நாய் அப்படிப்பட்ட நாய் நாளிய போட்டுக் உள்ள கலட்டி இந்த முந்தானிய கலட்டி இறக்கினுக்கு முதலாளி அனுப்புவார் செஞ்சது பாவம் இவை இப்ப செஞ்சது அம்மாவுக்காக வேண்டிய தெரியாது உதவி செஞ்சது சார்ந்த ஒரு சகோதரர் இந்த நாய விட மோசமா இந்த நாய விட மோசமா இந்த நாயும் சுத்தமா நாய் நாய் தான் ஆனா ஒரு மாற்று மதத்தை சார்ந்த சகோதரர் என்ன விட நல்ல நாங்க முஸ்லிம் ஆகிடுவார் போட்டி இல்லாமக்கோ மனிதனுக்கு என்ன என்ன செய்யும் எனக்கும் உங்களுக்கும் நல்ல புரிவானாக tofishivaana hai ba akhri daawana alhamdulillahirabbil alamin wassalamu alaikum wa rahmatullahi taala wa barakatuhu my lectures visit slhub.com